சத்குருமிக் குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் गोपिका ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இந்த சமஸ்கந்தம் பூர்வார்த்தத்தில் நாற்பத்தி ரெண்டாவ அத்தியாயத்தில் இருக்கும் இங்க கண்ணன் அந்த குவலையா பீட்டங்கிற யானையை முடித்து யானை பாகனையும் மற்ற கூட இருக்கக்கூடிய மற்ற பார்களை அது முடித்தேன் கிருஷ்ணன் சாண்டூரனையும் சலன் தோசலகன்களை முடித்தேன் பலராமன் முஷ்டிகனையும் முடித்தார் எப்படி வந்து அவர்களில் செய்கிறார்கள் இப்போது கண் இவனுக்கு கம்சனுக்கு ஒரு கெட்ட சகுனம் வருது கெட்ட சகுனம் வருது கெட்ட சகுனம் காண்பிக்கிறான் சொப்பனத்திலையும் தெரியுது உயிரோட உசிரோடு இருக்கிற ஜாகிரத அவஸ்திலையும் தெரியுது ஜாகிரத அவஸ்தைன்னா முழிச்சுண்டுக்கிற போதும் தூக்கம் ஃபுல்லாக முழுக்க தூங்க முடியல கனவு வரதுலையும் அது மாதிரி இருக்கு இந்த கனவு இந்த கெட்ட சகுனங்கள் வந்தால் மரணத்தை காண்பிக்கக்கூடிய அளவில் இருக்கு அப்போ மரணம் வரக்கூடியதை காண்பிக்கூடியது இந்த சகுரங்கள் வருது அப்போ வைஸ்வர் சவா பார்க்குறோம் அப்போது முழிச்சுன்னு இருக்கிற கண் விழிச்சுன்னு இருக்கிற தன்னுடைய பிம்பம் கண்ணாடியில் பார்க்கல ஜலத்தில் பார்க்கல இல்லை தலையில் வந்து தலையில்லாமல் இருக்கு ரோகத்தில் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ரெண்டு சூரியன் ரெண்டு சந்திரன் இருக்காப்புல இருக்கு தன் நிழல் பார்த்தா நடுவில் ஓட்டை இருக்கிறாப்புல இருக்கும் துவாரம் இருக்காப்புல இருக்கும் காத சத்தம் வராது இதே துழிப்பு நிற்க மரங்கள்லாம் அப்படியே கோல்டன் கலரில் தெரிகிறது படிச்சு படிச்சு படிச்சிருந்தோம் சேத்துல மணலில் நடந்து போகிறபோது கால் காலடி பதியாமல் இருக்கும் அப்படின்னா மேல் போகிறான் இருக்கும் அப்படி எல்லாம் இருக்கு சொப்பனத்தில் புணத்தை உயிர் போன சரீரத்தை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காப்புல விஷத்தை குடிக்கிறாப்புல எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கிறாப்புல தலை சரீரத்தில் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாப்புல சகப்பு புஷ்பம் மாலை அணிந்துட்டு கழுத மேலே போகிறாப்பு இதெல்லாம் சொப்பனத்தில் பார்க்கக்கூடிய கெட்ட சொகுனங்கள் இது வந்து அந்த சுந்தரகாண்டத்தில் ராமாயணத்தில் திருஜேட்டை நல்ல சொப்னமும் கெட்ட சொப்னும் வந்து அதாவது நல்ல சொப்னமாக சீதா ராமருக்கு வரது சொல்லுவார் ராவணன் கும்பகர்ணன்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அவர்கள் இருக்கிறத காண்பிப்பார்கள் அப்போது கெட்ட சொப்னத்தை காண்பிக்கிறது மரணம் சமீப கூடியக்கூடியது சரி காரண மரணம் சமீபக்கக்கூடியது அப்படின்னு ஒரு சூச்சனை இதெல்லாம் அடுத்தது முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தின மேலே பார்ப்போம் முடிச்சிருவோம் அந்த அத்தியாயத்தை முடிச்சிருவோம் அஞ்ஞானிச்சம் பூத்தானி சொப்ன ஜாகிரிதானிச்ச பஸ்ச்சின் மரண சந்திர்த்தோ நித்ராம் லேபேன் நஞ்ச சிந்தையாம் அஞ்ஞானிச்ச இத்தம் பூதானி சப்னாரிதாரி பசியன் மரண நிராபேனித்தம் வியுஷ்டாசி கௌரவிய சூரியே சாத்திரே கரையமேக்கம் சோ மல்லமோம் வுஷ்டாசி கௌரவிய சூரியே சா அஹ் கரையமேக்கம் சோ மல்லமோம் அனட்சு புருஷாரங்கம் துரியபிச்சி மஞ்சாஞ்சல சர்பிஹும் பதாக்கா செயல தோரணி हानर्चु पुरुषारंगं तुयपे जिरे मंचाचलता शिपा चलतोरण तेज पौरा जानप ब्रह्मक्षत्रपुरगम यथोपजोष विवशु राजसन तेज पौरा जानपद ब्रह्मक्षत्रपुरगम यथोपजोषम विवशु राजसना कंस पिवथम अजमनोपाशने मंडलेसमस्थ विधूयत कंसा पिवत मत उपावशेम मंडले स्वरमध्यस्थ हृदय विधूयता वाद्यमन ऋतु मल्लतालोत्तरेज मलह स्वलंकता धृपता सोपाध्याय स वाद्यमन ऋतु मलतालोत्ज मल्लावंकता मल्ला धृपता सोपाध्याय साणूरो मुष्टिकूट शरह तोसले उपस्थान வல்கு வாஷி கூட்டோசல தாசூப்பல்கித நந்தோபாலோஜராஜச நேதி மஞ்ச ஆசன் நந்தோபால ஜசமா நிவேதிபாய்த்தே ஏகஸ்மின் மஞ்ச मंच आविशते எட்டாவது ஸ்லோகம் தான் இதோட இந்த அத்தியாயம் முடியுது அதனால தான் ஒட்டு ஸ்டெச்சாக பார்த்துருவோன்னு ஒரு ஸ்ட்ரெச்சாக பார்த்துக்கி முப்பத்தி ஒன்றிலிருந்து மறுபடியும் ஒரு ஆவர்த்தி பார்ப்போம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது முடிகிறது ஒரு ஸ்ட்ரெட்சு பார்ப்போம் அந்நானி ச யுத்தம் பூதானி ஸ்வப்னஜா கரிதானி ச பசியின் மரண निद्रा लेभे न चित अन्न च इतभूता स्वन जागृता पश्यन्मरणसंत्रस्त निद्रा लेभे न चितया வயஷ்டாச்சி கௌரவிய சூரியே சாமு காரியமசவைசோ மல்லமோம் வுஷ்டாச்சி கௌரவிய சூரியேத் சமுத்திர காரியமசவைக்கம்சோ மல்லீடமோவம் ஆனர்ச்சு புருஷாரங்கம் துரியபேரேச்சி மஞ்சாஞ்சலி பதா தைலோரணை ஆன புருஷாரங்க தூரியபைரியச்சி மஞ்சஞ்சலங்குக் பத்தைலோ தேஷ பௌராஜனபோஷம் விவிஷு ராஜனியம் து பௌராஜானபோமாக எதோபோஷம் விவிஷு ராஜ கம்ச பரிவோ மஹைமச்சோவிஷதி மண்டலேஸ்வரமியோயே விதூஜம் கம்சா பரிவோ மத்தியை ராஜமச்சோவிஷன் மண்டலேரமியோ ஹயூஜதம் வாதியமானுரியே மல்லதாத்தரே மல்ல ச वाद्यमु तुषु मल्लतालोत्तरषु मल्ला मल्लास्वलंकृता मल्ला धृपता उपाध्याय सविशन्ाणूरो मुट्ठिकूट शलहाोसलये उपस्थुवाद्य प्रकर्शिता चाणूरो मुट्ठि कूट तो ल वज ताशीपस्थान वर्गुवाज्य प्रकर्षिता नंदगोपाल गोपा भोजराज सहूता वेदीरोपाएना एक मंचा विशन அந்தகோபார் யோகோபா போஜராஜ சமாஹூதா நிவேதி ரோபா எனக்கஸ்மின் மஞ்ச ஆஷன்னு முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் இதோடு இந்த நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயமானது முடிகிறது அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறார்னு சுகபிரம்மிகள் சொல்கிறார் அந்த சொப்பனை நேராக உசுரோடு இருக்கிற போதும் அதாவது ஜாகிரத வத்தினம் முழி முழி முழிப்போட இருக்க போதும் தூக்குற போது கனவுலையும் கெட்ட சகுனங்கள் கெட்ட ஒரு காட்சிகள் காண்பிக்கிறான் அது வந்து மரணம் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிற ஆப்பிள் இருக்கு இப்படி இப்படிப்பட்ட கனவுலையும் நனவலையும் ஏற்பட்ட அந்த அபசகுனங்கள் சகுனங்கள் அபசகுனங்கள் அதை பார்த்து மரணத்திற்கு பயந்து கவலையால அவனுக்கு முழுக்கம் அந்த சுஷுப்தி அவஸ்தையில் அடையவில்லை யாரு கம்சன் ஏ பரீட்சத்தை அன்னைக்கு ராத்திரி கொழிஞ்சதும் சூரிய பகவானும் ஜலத்துலேருந்து வெளியில் கிளம்புறவாது எப்படின்னா நேர்த்தோம் ஜலத்துலேருந்து இங்கே கிளம்புறாரு இப்போது இதுக்கு போகிற இல்லைங்க பக்கம் மரினா பீச்சு அங்கே நிற்கிற இல்லைங்க சமுத்திரம் தெரியிறது சமுத்திரம் போது அங்கே சூரிய உதயம் ஆரம்பிது அது முன்னாலே போயாச்சு அருண உதயத்துக்கு முன்னால் போயாச்சு அங்கேருந்து பார்க்குறீங்களா வாக்கிங்காக பொருள் வச்சுப்போம் அங்கேருந்து எப்படி வருது ஜலத்துலேருந்து பரமாரிதான் தெரியுது இது ஒரு காட்சி அதுதான் காட்சியா சொல் அத்யாக இருந்தா சூரியன் வெளியில வராரு அந்த திசையில இருந்து வராரு காட்சி நமக்கு பார்க்கக்கூடிய காட்சி பார்க்கக்கூடிய காட்சி சத்தியமா இருக்காது எப்போ வெளியில கிளம்பித்து வெளியில கிளம்பினோடனே கம்ஸ் அதாவது காத்தால சூரியோதயமாயிடுத்து கம்சன் மல்ல யுத்தத்திற்கு வேண்டிய முயற்சியெல்லாம் வேண்டிய கரு காரியங்கள்லாம் செய்வித்தான் ராஜபுருஷர்கள்லாம் அப்ப யுத்த அரங்கத்திற்கு நடக்க போகிறது ஒரு பூஜை செய்தார்கள் எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுறார்கள் உண்டு அதில் ஒரு வாஸ்து பூஜை உண்டு ஒரு பூமி பூஜை உண்டு எல்லாமே உண்டு இல்லையா அந்த மாதிரி பூஜை பண்ணார்கள் தூரிய வாத்தியங்கள் பேரிகைகள் இப்படி முழக்கப்படுகிறது பேரிவாத்தியங்கள் பேரிகைகள் அடிக்கப்பட்டு முழக்கப்படுகிறது தூரியவாத்தியம் படிக்கிறது மேடைகள்லையும் மாலைகளிலையும் மாலைகளாலையும் அந்த மேலே பத்தாக்கைகளாலையும் தோரணங்களாலையும் மேலே அந்த கொடி கூரைகள் அதிலாலையும் மேல அந்த விதானம் இருக்கு அந்த விதானத்தாலையும் இப்படி பலவிதத்தில் அலங்காரம் செய்தார்கள் அந்த மேடைகள்ல இந்த மதுரா நகரத்து ஜனங்களும் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களும் தேசத்தாரளும் பிராமணர் கத்தியல் போன்றவர்களும் சுகமாக எல்லாரும் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள் வீட்டிருந்தார்கள் ராஜாக்களும் அதாவது குட்டி குட்டி ராஜாக்கள் சின்ன சின்ன ராஜாக்கள் கப்பங்கட்டு ராஜாக்கள்லாம் அவர்களுடைய ஆசங்களை வந்தார்கள் கம்சனும் அவனுடைய மந்திரிகளால் சூழப்பட்டு மண்டலேஸ்வர மண்டலேஸ்வர மத்தியங்கிற மாதிரி அதாவது அந்தந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு அந்தந்த ஒரு ஏரியாவுக்கு தலைவராக இருக்கிற மாதிரி அவர்களுடைய நடுவில் இருந்து கொண்டு மனசு வந்து ஒரு ஒடிஞ்சு போனால் மனசோடு அதாவது மரணம் வரப்போகிறது அதனால் வருந்தக்கூடிய மன வருத்தத்தோடு அந்த ராஜமஞ்சத்தில் உட்காண்டிருந்தான் கட்டில் ராஜமஞ்சம் கட்டில் உட்காண்டிருந்தான் உட்காந்துருந்தேன் அங்கே மல்லர்களுடைய மல்லர்கள் சண்டை போடக்கூடிய மல்லவர்கள் அவர்களுடைய கரதாளம் அது வந்து இப்போ அவரவர்களை அவரை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறது குழிப்படுத்திக்கிறது அவரவர்களை சந்தோஷப்படுத்திக்கிறது குழிப்படுத்த கருதால் பண்ணுவார்கள் தோளில் த தொடையில் எல்லாத்தையும் தட்டி கையில் தட்டி எல்லாம் பண்ணுவார்கள் அதை தாண்டி இந்த தூரிய வாத்தியங்கள்லாம் நல்லா சத்தம் போடுறது முழக்கப்படுகின்றன வேரிகைகள்லாம் முழக்கப்படுகிறது வந்து ஓரளவுக்கு சரீர பலத்தால் கர்வமடைந்து திமரு இருக்கக்கூடிய அந்த மல்லர்கள்னால் நன்றாக அலங்காரம் பண்ணிக்கொண்டும் அவரவர்கள் வந்து அந்தந்த ஒரு செட் செட்டாக இருப்பார்கள்லையே அந்த குருக்கு அவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கூடிய மல்ல யுத்தங்கள் சொல்லிக் கொடுக்கூடிய குருக்கள் உபாத்தியாயர்கள் அவர்களோடு வந்து சேர்ந்தார்கள் சானூரன் முஷ்டிகன் கூடன் சலன் தோசலக்கன் இப்படி இப்படிப்பட்டவர்களும் இப்படிப்பட்ட வாத்திய வாத்திய கோஷத்தை பார்த்து கேட்டு சந்தோஷமடைந்து அந்த உபஸ்தானமாக இருக்கும் ரங்கஸ்தலத்துக்கு அந்த ரங்கஸ்தலத்துக்கு அதாவது எந்த இடத்துல அவர்கள் வந்து அந்த மல்ல யுத்தத்தையும் விளையாட்டாக காண்பிக்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் கம்சனால் அழைக்கப்பட்டான் யார் நந்தகோபர் இப்படியும் வரவழைக்கப்பட்ட நந்தகோபர் போன்ற இடையர்களும் அவரவர்கள் வந்து கொண்டு வந்த உபாயனம் அதாவது காணிக்கைகள் கப்பம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு அவர் செலுத்திட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணாப்படன்ட்டு ஒரு மேடையில் வந்து உட்கார்ந்தார்கள் இதோட இந்த முப்பத் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முடிகிறது நாற்பத்தி இதோட முடிகிறது வரமாக பார்ப்போம் இந்த முழித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அதாவது ஜாக்கிரத அவஸ்தையில் படியனும் ஜாகிரத அவஸ்தியில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்பப்போ தூக்கம் வரும் அதுதான் ஜாகிரத வசதியில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ந தூக்கத்திலையும் அது அதில் வந்து ந இது சொப்னம் வருது அந்த சொப்பனத்திலையும் இப்படிப்பட்ட காட்சிகள் தீய காட்சிகள் பார்த்து சொ பார்த்தேன் கெட்ட சகுரங்கள் அதை பார்த்த கம்சன் மரண பயம் மரண பயம் அடிந்தது மரணபயம் இல்லாத வந்து யார் இருக்கார் மரண பயம் இல்லாத ஒரு யார் இருக்காங்க பிரம்ம ஜானத்தை அடைந்த ரமண மகர்ஷியே மரண பயத்தை ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துட்டு அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த நான் யாருன்னு ஒரு உணர்த்தி வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்தார் அப்போ அதில் மரண பய கவலை துக்கம் அதால் அவன் தூங்கவில்லை அதனால் அந்த சரீரத்தை உடணுங்கிறதே பயப்படுறாங்க சரீரத்தை உடணும் சரீரத்தை உடணும் உடனே உடணும் அனாயாசே அசாயுத்தம் அதான் அனாயாசின தான் இருக்கவே இருக்கு அதனால மரணங்கள் இருக்கு அதனால குருவம் சத் திலகமே சொல்றார் அவர் சுகப்பிரமணியன் ராத்திரி கழிந்தது இப்படி சூரியன் வந்து சமுத்திரம் அப்படின் அடையின்னு சொன்ன மாதிரி பே ஆஃப் பெங்கால்லேருந்து அப்படி சூரியன் வெளியில வராப்படியே எதிர்க்கும் ஒரு காட்சி தான் அது ஒரு காட்சி அப்படி வெளிப்பட்டவுடனே அந்த மல்ல யுத்தம் மல் போருக்கு வேண்டிய காரியங்கள் அதுக்கெல்லாம் வேண்டிய ஏற்பாடுகள் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸு மற்ற ஸ்டார்ட் அப் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் காரியத்தை தொடங்கி வைத்தான் கம்சன் யுத்த அரங்கம் அந்த மல்ல யுத்த அரங்கத்தில் அந்த ஹாலில் சேவர்கள்லாம் நன்றாக அலங்காரம் பண்ணார்கள் எக்காலம் பேரி அதுதான் பேரி வாத்தியம் அந்த தூரிய வாத்தியங்கள் அதெல்லாம் ஒரே வாத்தியங்களை முழக்கினார்கள் மேலே கொடி பரிவட்டம் பதாக்கை தோரணங்கள் இப்படி அதெல்லாம் பல பல வண்ண வஸ்திரங்களால் துணிகளால் கட்டி மேடையெல்லாம் அலங்காரம்னார்கள் அந்த மேடையில் நகரத்து ஜனங்கள் அந்த மதுரா நகரத்து ஜனங்கள் அந்த தேசத்து ஜனங்கள் பிராமணர்கள் கட்சிகள் போன்ற நாட்டு மக்கள் ராஜாக்கள் கூட்டி ராஜாக்கள் சின்ன சின்ன ராஜாக்கள் எல்லோரும் அவரவர வந்து முறைப்படி அவர்களுடைய ஆசனங்கள்லாம் இருந்தார்கள் கம்சன் வந்து மந்திரிகள் சூழ அவனுக்கு மந்திரி படை இருக்கேன் எல்லாம் ராகத மந்திரிகளை அவர்களோடு கூட அந்த சித்த சித்த அரசர்கள் அதாவது சின்ன குட்டி அரசர்களுடைய நடுவில் தன்னுடைய சிம்ஹாசனத்தில் அரியாசனத்தில் மஞ்சத்தில் மனுஷு அப்படியே கலங்கி போய் மரண பயத்தால் இருந்து கொண்டு அங்கே உட்காண்டிருந்தார் உட்காண்டார் மல்ல வந்து அவர்கள் அலங்காரம் பண்ணிக்கொண்டு மாற தட்டி தோலை தட்டி தொடைய தட்டி ஒரு சத்தத்தை கைகள்லாம் தட்டி தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுறது குஷியாக்கி கொடுதுங்க தங்களை தயார் படுத்திக் கொள்ளுறதுங்க அதுக்கு அப்படி பண்ணி தயார் பண்ணி கொடுத்துன்னு எல்லா விதமான எனர்ஜியும் அப்படி வந்து கலெக்ட் பண்றது அப்படி ஒண்ணு ஒண்ணு சேர்க்கிறது அப்படி அந்த சப்தத்தை சப்தத்தை ஏற்படுத்துகிற போது அந்த சப்தங்களை வந்து மிஞ்சி போகிற மாதிரி அதை வந்து தாண்டி அதிகமான சப்தத்தோடு இந்த பறைகள் பேரிகள் பேரி வாத்தியங்கள் அந்த தூரிய வாத்தியங்கள்லாம் முழக்க முழங்க அவரவர்கள் அந்தந்த மல்ல சண்டை போடுறவர்கள்னா அவரவர்களுடைய வாத்தியார்கள் குருக்கள் அவர்களுடைய குழுக்களோட அந்த அரங்கத்தில் நுழைந்தார்கள் சானூரன் முஷ்டிகன் சலன் தோசலகன் கூடன் இப்படி இவர்களும் அந்த வாத்திய கோஷம் கேட்டு சந்தோஷத்தோட உற்சாகத்தோட ஒரு குஷியோட அவர்களுடைய இடத்துல போய் வந்தார்கள் நந்தகோபர் போன்ற இடையர்கள்லாம் நந்தகோபர் போன்ற கோபர்கள்லாம் அந்த பிருந்தாவனம் கோகுலத்தில் வந்தவர்கள்லாம் போஜராஜனை வந்து அவர்களெல்லாம் கம்சன் அழைத்திருந்தான் இல்லையா வரவழைத்திருந்தான் அவர்கள் கொண்டு வந்த காணிக்கை அன்பளிப்பு அவர் கட்ட வேண்டிய கப்பம் அது கோரசங்கள் எல்லாத்தையும் ராஜாட்ட வந்து முறைப்படி கொடுத்துட்டு அவரவர்கள் வந்து மேடையில் உட்காண்டாள் இப்படி நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முடிகிறது நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் மேலே பார்ப்போம் நாற்பத்தி மூணாவது கிருஷ்ண பலராமர்கள் மல்ல ரங்கத்தில் நுழைகிறார்கள் தானூரன் முஷ்டிகன் பேசுகிறானதுதான் காண்பிக்கப்பட்டது அது வந்து பாப்ப அீசுக்கோ வாச அத்திருஷ்ணச்சராமச்சம் அத்திருஷ்ணச்சராமச்சோ பரந்தபல்லுந்திவினர்ஷம் திருஷ்ட் திர்டும் உப்பேய அணச்சராமச்சோ பரந்தப பரந்தப மல்லதுந்திரும்பே ரங்க சமாசா தமின் நாகமவம் அப்பியன் குவலையீடம் கிருஷ்ணோம்பட்டோதி ரங்கம் சா தவஸ் அப்பியலீடம் கிருஷ்ணோம்போதி பரிக்கம் சௌரி சமுகில வாச்சா ம் வாச்ச மேனைய பத் பரிக்கம் சௌரி சமுக்கிய குடிலே உச்சம் வாச மேகனீரிய அம்பட்டம் மாகம் நோ தே அப்பிரமச்சிரம் நோச்சே சரன் நம அம்பட்ட மாகம் अपक्रम தே அப்பிரமச்சிரம் நோச்சே சஞஞஞ்சரம் நபட்சிம் வஷ்டு கோம் சோர கிருஷ்ணா காலாந்தகயமோமம் எவம் நிரம் வஷ்டு கோம் சோரைய மாச கிருஷ்ணா காலாந்தகயோபம் அஞ்சுலோக்கம் आपत्ति மரஞ்சிம் நாற்பத்தார் தசமஸம் பூர்வ நாற்பத்தி மூணாவதா திரிச்சுவரிசுகோவாச்சம் அத்திருஷ்ணச்சராமச்சோப்பர மல்லதுந்தோஷம் ஸ்வாய் திருஷேசுகோவாச்சம் அத்திருஷ்ணச்சராமச்சோப்பரந்தோஷம் कृवा दृष्टुपेतु रंगध्वारम सस्मस्थकुवयापीठो अंब्ट प्रचोदिता रंगद्वार सस्गमस्थ अपुवलपीठम कृष्णोंभ्ट प्रचोदी बध्वा परकर सौदिहे स मुख्योटिरालकाने वाचा वाचा मेघनागीरया बध्वा பரிக்கம் சௌரிஹீ சமுகியலகம் வாச மேனரகீர்ட்டம்போ தேரம் நோச்சே சகஞ்சரம் அம்பட்டம்பட்ட மாகம் நோதே அப்பிரம மாச்சிரம் நோச்சேத்து சுவா நமசா நமசானம் நிதோம் பட்ட உதம் கஜம் தோரைய மாசம் கிருஷ்ணா காலாந்தமோபம் கால அந்தயம உ ஏவம் நிர்பச்சுருவோம் பட்டா கோ குபிதான் கோபிதம் கஜம் சோரி அமத கிருஷ்ணாய கால அந்தக யம உபமம் பார்ப்போம் எப்படி சொல்கிறாங்க இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜில் காண்பிக்கக்கூடிய அந்த எல்லாம் ஒன்றான அந்த யம கால மிருத்யு தேவதை சொல்கிறார் அவர் சொல்கிறார் மேலே ஏ பகைவர்களை அப்படியே அவனுடைய வீரத்தால் எரிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ராஜனே அனந்தனான அந்த பலராமனும் கிருஷ்ணனும் அதற்கு அப்புறம் அவர்கள் வந்து ஸ்நானாதிகள்லாம் செய்து கொண்டும் அதாவது செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது ஸ்நானாதிகள்லாம் செய்து கொண்டும் முதல் தினமே தங்கள் மேலே குற்றம் இல்லைன்னு நிரூபித்தார்கள் ஆமாம் எதனால் மாமாவை கொல்ல போகிறது வந்து ஒரு குற்றம் தானே அது இல்லைங்கிற அப்பட முன்னாலே அவர் காண்பித்தார்கள் மல்லர்களுடைய மல்லர்கள் சத்தம் போடுறது துந்து விவாத்திய கோஷங்கள் சத்தத்தை கேட்டி பார்ப்பதற்காக அந்த இடத்துக்கு வந்தார்கள் அந்த மல்ல ரங்கத்துக்கு ரங்கவாசலை அடைந்து அந்த இடத்துல யானை பாகனால் கொண்டுவரப்பட்டு அங்கே நிற்கிறது கூலையாப்பீட்டன்னு ஒரு பெரிய யானை பெரிய யானை அசுர யானை பார்த்தார் கண்ணன் கிருஷ்ணன் வந்து கச்சையை கட்டிண்டு பரிகரம் பத்துவான் கட்சியை கட்டிண்ட குட்டிலான சுருண்ட சுருட்ட சுருட்டையாம தலைமை இருக்கு இல்லையா கூந்தலங்கள் அதை முடித்து கொண்டு அந்த அஸ்திபம் அந்த யானப்பாகனை பார்த்து இடி முழக்கமான இருக்கக்கூடிய குரலில் கம்பீரமான குரலில் சத்தம் போட்டது சொன்னார் ஏ யானப்பாக எங்களுக்கு வழிவிடும் அம்பட்ட அம்பட்டா தனிப்பாக எங்களுக்கு வழிவிடும் எட்டிப்போ லேட் பண்ணாத என்னென்னா இந்த யானையோடு ஒன்னையும் சேர்த்து யமலோகத்திற்கு இப்பொழுது அனுப்புவேன் குழப்பி விட்டான் கோ கோ கோபத்தைவனுக்கு கிளப்பி விட்டான் யாருக்கு நம்ம அந்த கோலையாப்பியோட யானையினுடைய யானைப்பாகனுக்கு கிளப்பி விட்டான் சீக்கிர வேலையை முடிக்கணும் வந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் பட்டுப்பட்ட அப் இப்படி அதட்டப்பட்ட யானை பாகன் கோபம் கோபம் அடைந்து கோபம் முட்டப்பட்ட பணம் தான் கோபம் முட்டப்பட்டது அதுக்கப்புறம் மிருத்யு என்ன அதற்கு நிமித்தமான காலம் என்ன அதற்கு நியந்தாவான் யமன் என்ன தான் ஸ்டேஜில் சொன்னது மிருத்யு என்ன அதற்கு காலம் என்ன அதற்கு யமன் என்ன அவர்களுக்கு துல்லியமான யானையாக அம்ப அந்த அசுர யானையான அந்த கோலையாப்பிடத்தை கிருஷ்ணனை கொள்வதற்காக ஏவினான் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா